ஓம் பிரபாரிஜா தோற்றவேத்தைக்காணமுதிரீத்தம்துகே நமவத்கீதை ரெண்டாவது அயம்யோகம் இருபத்தியஞ்சாவது அப்பம் பாக்கிறோம் அவியோயமித்தியோயமவிக்கோயமுச்சம் விதித்தம் நாச்சித்துமர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு துக்கத்தை அடியோட நீக்கிறதுக்கு உபாயமான ஆத்மாபத்தின லக்ஷணத்தை சொல்லி ஆத்ம ஜியானத்தை உபதேசம் பண்ணுறார் இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது அயம் அவ்யக்தா அயம் அச்சித்தியா அயம் அவிகாரியா இது உச்சியத்தே என்று சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்குப்பா அவிகாரியங்கிறத ஏற்கனவே பார்த்துட்டோம் நெர்விகாரம் அவிகாரங்கிறத பதிமூணாவது ஸ்லோகத்துல பார்த்துருக்கோம் பிறகு இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்துல இருபத்தி ஒன்னாவது ஸ்லோகத்துல எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆனா இதுல ரொம்ப அழகான ஒரு லட்சணம் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆத்மாவை கண்ணாலேயோ காதாலையோ மூக்காலையோ அனுபவிச்சு பார்க்க முடியாது நாக்காலையோ சுவச்சு பார்க்க முடியாது இது இந்திரியங்களுக்கு விஷயமாகாததுன்னு அர்த்தம் அவ்வக்தகான்னு சொன்னா இது புலப்படாதது மெய்வாய் கண் மூக்கு செவி இவைகளுக்கு புலப்படாதது இதுக்கு எப்படி சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றமெல்லாம் புலப்படுறதோ அப்படி ஆத்மா கண்ணுக்கோ காதுக்கோ அது விஷயம் கிடையாதுன்னு அர்த்தம் ஏன்னா கண்ணையும் காதையும் மூக்கையும் நாக்கையும் மனசு தான் பயன்படுத்துறது மனசுக்கும் ஆதாரமாக இருக்கிற ஆத்மாவை எப்படி இந்திரியங்கள்லாம் விளக்க முடியும் சூரியனிடத்துலேருந்து வர்ற பிரகாசத்தை கண்ணாடியில் நாம் தெரியும்படி பண்ணி சூரியனுக்கு நேர காமிச்சா கண்ணாடியில் இருக்கிற சூரியன் எப்படி நெஜ சூரியனை பிரகாசப்படுத்த முடியும் அது மாதிரி புரிஞ்சுக்கணும் ஆகினால் என்னை வந்து அறியப்படு பொருளாக அறிய முடியாது இந்திரியங்களுக்கு அறியப்படு பொருளாக நான் இல்லை இந்திரியங்களை அறிகின்றவனாக நான் இருக்கிறேன் ஆகவே இந்திரியங்கள் என்னை அறியாது அப்படி புரிஞ்சுக்கணும் சரி இதை சிந்திக்க முடியுமான் சிந்திக்கிறது மனசுடைய தர்மம் மனசு சிந்திக்கிறதுக்கே காரணம் ஆத்மாதான் நான் தானே இருக்கேன் நான் இருக்கிறதுனால தானே மனசு சிந்திக்கிறது மனசு என்ன சிந்திக்க முடியாது மனசு என்ன சிந்திக்க முடியாதுன்னு நான் புரிஞ்சிக்க முடியும் ஆகவே அகம் அச்சித்தியா ஆத்மாவை சிந்திக்க முடியாது அது எண்ணத்திற்கு விஷயம் இல்லைன்னு அர்த்தம் எண்ணங்கள் தான் ஆத்மாவுக்கு விஷயமே தவிர எண்ணங்களுக்கு ஆத்மா விஷயம் இல்லை விஷயம்னு சொன்னால் சப்ஜெக்ட் ஆகவே என்னை நான் ஒரு நாளும் ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது ஆக எண்ணங்களை நான் ஆப்ஜெக்டிஃபை பண்ணலாம் மைண்டை அதாவது மனசையும் மனசில் இருக்கிற எண்ணங்களையும் ஆப்ஜெக்டிஃபை அதாவது அதை புறப்பொருளாக பார்க்க முடியும் இந்திரியங்களை நான் புறப்பொருளாக பார்க்க முடியும் உலகப் பொருள்களை புறப்பொருள்களாக பார்க்க முடியும் என்ன ஒரு பொழுதும் புறப்பொருளாக பார்க்க முடியாது ஏன்னா புறப்பொருளையெல்லாம் பார்க்கக்கூடிய பொருளாக நான் இருக்கிறேன் சொல்லப்போனால் அகம் புறம் இரண்டையும் கடந்தவனாக உடம்புக்குள்ளே இருக்கிற மனசும் எனக்கு தெரியும் உடம்புக்கு வெளியில் இருக்கிற உலகத்தையும் நான் பார்க்குறேன் ஆகவே இந்த உடம்பு என்னை வரையறுக்கிற மாதிரி காமிச்சாலும் நான் வரையறைக்கு உட்படாதவன் அதுதான் உண்மை ஏதோ தற்காலிகமாக இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு பிரமே வாஸ்தவமாக நான் இந்த உடம்பை கடந்தும் எல்லா உடம்பினுடைய மனசுலையும் பிரதிபிம்பமாக இருக்கிறேன் எல்லா மனசுலேயும் பிரதிபிம்பத்துக்கு இருப்ப கொடுத்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது தான் தாற்பயம் இதுவரைக்கும் நாம் படித்ததெல்லாம் ஆத்மாவோடய லட்சணம் பன்னெண்டாவது ஸ்லோகத்தில் இருந்து இந்த இருபத்தஞ்சாவது ஸ்லோகம் வரைக்கும் ஆத்மாவினுடைய லக்ஷணங்களையெல்லாம் பகவான் நன்றாகவே உபதேசம் பண்ணியிருக்கார் பதினாலாவது ஸ்லோகமும் பதினஞ்சாவது ஸ்லோகமும் அனாத்மாவை சகிச்சுக்கணும் அனாத்மாவினுடைய தர்மத்தை பொறுத்துக்கணும் அப்போத்தான் ஆத்ம ஜியானத்தை பெறவும் ஆத்ம ஜியானத்தில் நிலச்சிருக்கவும் முடியும்னு உபதேசம் பண்ணினார் ஆகவே இந்த பதினாலு பதினஞ்சு ஸ்லோகங்களை தவிர ஸ்லோகத்திலிருந்து இந்த இருபத்தஞ்சாவது ஸ்லோகம் வரைக்கும் ஆத்மாவினுடைய லக்ஷணங்கள் அற்புதமாக உபதேசம் பண்ணப்பட்டிருக்கு கடைசியாக இந்த இருபத்தஞ்சாவது ஸ்லோகத்தில் ரெண்டாவது வரியில் சொல்கிறார் பகவான் தஸ்மாத் எனவே ஏனம் ஏவம் விதித்வா இந்த ஆத்மாவை இவ்வாறு அறிந்து நான் என்கின்ற தன்மையை பற்றிய உண்மையை அறிந்து கொண்டு இந்த உடம்புக்குள்ள நான் நான் நம்ம எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கோமோ இல்லையோ எல்லாரும் ஒரு நான் நான் சொல்லிட்டு இருக்கோம் இந்த நான்கிறது உண்மையான தத்துவம் என்ன உண்மையான அர்த்தம் என்னங்கிறத புரிஞ்சுன்னுட்டோமானா நமக்கு துக்கமே இருக்காது அதை தான் இந்த வரி சொல்லுகிறது தஸ்மாத் எனவே ஆை இவம் விதி இவ்வா அரிந்து இவ்வாரிந்து நனரம் ஆர்வி ஆக ஆமேய ஆமா அக்கோக் ஆமா ஷட்ர ஆமா அக்காரித்த அபோஜயித்த ஆமா நரவய ஆமா அவ்வளவு புரிஞ்சுக்கணும் அனத்மா ஒடம்பு மனஸ் அனித் அனத்மா சவீக்க அந்ம அனத்மா பரிந்த அனத்மா பிரமேய அனத்மா கத்தோக் அனத்மா ஷட்பாவிகார சகிதா அனாத்மா காரயித்தா போஜயித்தா அனாத்மா சாவயவா அனாத்மா வியகா சிந்தியா இப்படி இந்த சம்ஸ்கிருத பதங்களை சொல்லியிருக்கேன் இதுக்கான தமிழ் பதங்களையும் அப்பப்போ சொல்லியிருக்கேன் சில இடங்களில் முடிஞ்சால் இங்கிலீஷ் பதங்களையும் சொல்லியிருக்கேன் எப்படியாவது இந்த விஷயங்களை தெளிவாக புரிஞ்சுக்கணும் இவ்வாறு தெரிந்து கொண்டு என்ன சொல்கிறார் பகவான் ஏனம் ஏவம் விதித்துவா இவ்வாறு இதனை அறிந்து அனுசோஜித்தும் ந அருகசி நீ யாரை குறிச்சும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஓ உடம்பை குறிச்சோ பீஷ்மருடைய உடம்பை குறிச்சோ துரோணாச்சாரியருடைய உடம்பை குறிச்சோ உன்னுடைய அண்ணா தம்பிகளுடைய உடம்பை குறிச்சோ இங்க இருக்கக்கூடிய எல்லாருடைய சரீரத்தை குறிச்சோ கவலைப்படாத ஆத்மாவினுடைய கோணத்தில் கவலைப்படுறதுக்கு அவசியமே இல்லை அனாத்மாவினுடைய கோணத்தில் கவலைப்பட்டு பிரயோஜனம் ஆகவே இந்த உலக வாழ்க்கையில் தர்மம் முக்கியம் ஞானம் முக்கியம் அதை முன்னிட்டு கொண்டு கவலையை நீ விட்டுடணும் அப்படின்னு சொல்கிறார் இந்த பதினோராவது ஸ்லோகத்தில் கவலைப்படக்கூடாத விஷயத்தை குறித்து நீ கவலைப்படுறேன்னு சொன்ன பகவான் இந்த இருபத்தஞ்சாவது ஸ்லோகத்தில் அதை பூர்த்தி பண்ணுறார் தஸ்மாத் எனவே அனுசோஜித்தும் தொடர்ந்து இந்த யாரை குறிச்சும் கவலைப்படுறதுங்கிறத நருகசி